அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் தெரிந்து செயல்வகை வலியறிதல் காலமறிதல் இடனறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்கன் அழியாமை வினை தூய்மை வினைத்திற்பம் வினை செயல்வகை செங்கோன்மை கொடுங்கோன்மை ஆகிய பதினேழு அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்திருக்கிறோம் இனி கொடுங்கோன்மைக்கு அடுத்த அதிகாரமாகிய வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களையெல்லாம் ஓதி பொருளுணர்வதற்கு திருவள்ளுவரின் திருவருள் துணையை பிரார்த்தித்து கொண்டு ஆராய்வோம் வெறுவந்த செய்யாமை என்றால் மக்களும் அதிகாரிகளும் தானும் அச்சப்படும் செயல்களை செய்யாமல் இருப்பதாகும் வெறுவுதல் அப்படின்னா அஞ்சுதல்னு அர்த்தம் தவறு செய்பவர்களை தக்க தண்டிக்க அரசன் அஞ்சக்கூடாது அதே சமயம் அளவுக்கு மீறியும் விடக்கூடாது அரசன் அல்லது தலைவன் தன்னை சார்ந்து வாழும் மக்கள் அனைவரும் அச்சப்படாமல் பாதுகாப்புணர்வுடன் வாழ்வதற்கான சூழ்நிலையை பொறுப்புணர்வுடன் வழங்க கடமைப்பட்டவன் குடிமக்களும் அதிகாரிகளும் அரசனும் பயங்கரவாதிகளை கண்டு அஞ்சக்கூடாது அனைவரும் ஒத்துழைத்து அரசன் தலைமையில் சமுதாயத்திற்கு தீங்கு செய்யும் அவர்களை அடக்க வேண்டும் அரசன் பயங்கரவாதிகளுக்கு அஞ்சுவானே ஆனால் அது கொடுங்கோலாட்சிக்கு நிகராகும் முறை தவறி தண்டிப்பவன் கொடுங்கோலாட்சி செய்பவனாகக் கருதப்படுவான் எனவே கொடுங்கோன்மை அதிகாரத்திற்கு பிறகு இவ் அதிகாரத்தை திருவள்ளுவெருமான் உபதேசித்து அருள்கிறார் இது மிக மிக நுண்மையான அரசியல் அறமாகும் கொடுங்கோன்மையானது பிறர் அஞ்சக்கூடிய வருந்தக்கூடிய செயலை செய்வதாகும் வெறுவந்த செயலாவது தான் அஞ்சக்கூடியது பிறர் அஞ்சக்கூடியது என்ற இரு பிரிவினை உடையது ஆகையால் கொடுங்கோன்மையின் பின் வெறுவந்த செய்யாமை என்ற இந்த அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது பரிமேல்களுடைய உரையிலே இவ்வாறு அவர் அருளி செய்கிறார் அகுதாவது குடிகள் அஞ்சுவதும் பகுதி அஞ்சுவதும் தான் அஞ்சுவதும் ஆகிய தொழில்களை செய்யாமை அவை செய்தல் கொடுங்கோன்மைப்பார்படும் ஆதலின் அதன் பின் வைக்கப்பட்டது இதனுடைய பொருளை முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் மக்கள் அஞ்சறது பகுதினா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பினர் அப்புறம் தனக்கும் பயமாக இருக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது இனி இந்த அதிகாரத்தினுடைய முதல் குரட்பாவை ஓதி பொருள் உணர்ந்து கொள்வோம் தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து ஒருவனுடைய குற்றத்தை நடுவு நிலைமையாக இருந்து ஆராய்ந்து அவன் பின்னும் குற்றம் செய்யாதவாறு அவனை அக்குற்றத்திற்கு தக்கவாறு தண்டிப்பவனே அரசனாவான் மேலும் இதை சிந்தித்து பார்த்தால் குற்றத்தின் தன்மையையும் குற்றம் செய்தோர் தகுதியையும் ஆராய்ந்து மீண்டும் அக்குற்றம் நிகழாத வண்ணம் நடுவு நிலைமையில் பெறலாமல் குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை அளிப்பவனே நல்ல அரசனாவான் குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் ஒருதலை பட்சமாக நீதி வழங்கக்கூடாது மேலும் குற்றத்துக்கு தகுந்த தண்டனை அளிக்கப்பட வேண்டும் குறைவாகவோ அதிகமாகவோ இருக்கக்கூடாது இவைகளுக்கு மாறுபாடாக இருப்பது மக்களை பயமுறுத்துவதாகும் அச்ச படுத்துவதாகும் எந்த குற்றங்களுக்கு எப்படி எப்படி தண்டனை கொடுக்க வேண்டுமென்று தண்டனையை பற்றியும் கூட மனு நீதியிலே தண்ட நீதி என்றே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஒத்தாங்கு ஒருப்பது என்பது குற்றத்திற்கும் குற்றம் செய்தவர்களுக்கும் பொருத்தமாக தண்டனை கொடுப்பது மிகுந்த தகுதியுடையான் செய்யக்கூடாத ஒரு சிறு குற்றம் செய்தாலும் அதனை தாட்சண்யத்தால் விடாமல் அதற்கும் ஏற்றவாறு தண்டனை செய்வதே வேந்தனுடைய கடமை பொறுப்பாகும் கிஷ்கிந்தா காண்டத்தில் மறைந்து நின்று தன்னை தாக்கியது தவறு என்று வாதிட்ட வாலியிடம் ஸ்ரீராமர் மறுமொழி சொல்லும் பொழுது இவ்வாறு உபதேசம் செய்திருக்கிறார் சர்வதா தர்மயித்தேவ திரஷ்டவியஸ்தவ நிக்கிரக வயசிய சியோபகர்த்தவியம் தர்மமேவானு பசியதா உன்னை தண்டிப்பது என்பது எல்லா வகையிலும் அறத்திற்குட்பட்டதே ஆகும் தவறு செய்பவர்களை தண்டிப்பது அறத்தை காப்பவர்களின் கடமையாகும் இனி பதவுரை பார்க்கலாம் தக்காங்கு அப்படின்னு சொன்னால் நடுநிலைமையோடுன்னு அர்த்தம் அதாவது ஒருவன் குற்றச் செயல்களை செய்தால் அதனை நடுநிலைமையுடன் நாடி ஆராய்ந்து தலைச்செல்லா வண்ணத்தால் மீண்டும் குற்றச் செயல்களை செய்யாதபடி ஒத்தாங்கு குற்றத்திற்கு ஏற்ற ஒருப்பது தண்டனை தருபவனே வேந்து முறையாக நாட்டை ஆளும் அரசன் எனப்படுவான் ஒருவன் குற்றச் செயல்களைச் செய்தால் அதனை நடுநிலையுடன் ஆராய்ந்து மீண்டும் குற்றச்செயல்களை செய்யாதபடி குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை தருபவனே